தலைப்பு 14. கரு உற்பத்தி கருத்தோன்றும் சுக்கில நியாயம் யாதெனில் சுக்கிலம் இரண்டரை வராக நடை இருக்கும் அதில் விஷபாகமாகிய சத்தி ஒன்று சாதாரணமென்னும் பூதமாகிய அறிவு ஒன்று அசாதாரண அமுதமாகிய விந்து அறை ஆக இரண்டரை இதுபோல் பெண்பாளிடத்தும் சுரோனிதம் உள்ளது மேற்கண்ட சுக்கில சுரோனிதம் இரண்டினும் கடவுள் ஆவி உள்ளது கோஷத்தின் முன் விஷம் அதை அடுத்து பூதம் அதற்கு மேல் அமுதம் உண்டு இவ்வாறு பெண்பாலிடத்தும் உண்டு முன்னுள்ள விஷபாகம் புணர்ச்சி வெளிப்பட்டால் தேகநஷ்டம் பூதம் வெளிப்பட்டால் வியாதி அமுதம் வெளிப்பட்டால் சந்ததி விருத்தி கடவுளருளால் காலச்சக்கரம் போல் ஏகதேசத்தில் கோச உபஸ்தங்களின் அமுதபாக நாடியை முன்னே தள்ளி விஷாதிகளை பின்னே சேர்த்து கருத்தரிக்கச் செய்விப்பார் இந்த நியாயத்தால் இடைவிடாது புணர்கிறவர்களுக்கு கர்ப்பம் இல்லை மேலும் விந்துவலம் இடவளம் வன்னி கிருமி மோக இவற்றாலும் கர்ப்பம் இல்லை சுக்கிலம் உண்டாவதற்குக் காரணம் தினம் ஆகாரங்கொண்டால் அவ்வாகாரம் மார்பிடத்தில் ஓர் தட்டில் தங்கும் அந்த தட்டின் மேல் கடவுள் கடவுளி என்று இரண்டாகி இருக்கிறது உண்ட அன்னத்தை இரண்டரை நாழிகையில் அந்த அன்னத்திலுள்ள அமுதை பிரித்து ஊட்ட வேண்டிய தத்துவத்திற்கு ஊட்டுகின்றது மறுபடியும் ஐந்து நாழிகைக்குள் மேற்படி அன்னத்தினது மத்திய தரமாகிய நெகிழ்ச்சியை குறித்து சுக்கிலமாக்கி இரண்டரை வராகநடையில் கோசனுனியில் ஒன்றும் நாபியில் ஒன்றும் பிரம்மரந்திரத்தில் அறையுஞ் சேர்த்து மற்றவைகளை கொண்டு அங்கங்கு விளக்கத்தை உண்டு பண்ணி ஈலை குறும்பை நகத்தூசு தொப்புலழுக்கு கண்பீலை முதலான அழுக்கை வெளிப்படுத்துகின்றது மேற்படி அன்னத்தை ஏழரை நாழிகைக்குள் அதிலுள்ள திரவாம்சத்தை பிரித்து உதிரமாக்கி ஊட்டுகின்றது ஏழரைக்கு மேல் மேற்படி சக்கையை மலபாகத்தில் தள்ளிவிடுகின்றது இதுபோல் எந்த வஸ்துக்களையும் பிரிக்கின்றது ஆதலால் ஆகாரங் கொண்ட ஏழரை நாழிகைக்கு மேல் ஆகாரங் கொள்ள வேண்டும் சுக்கில சுரோணிதம் சுரோணித பையிடத்தில் மூன்று மணி சேர்ந்த கொத்து ஒன்று வலதுபுறத்திலும் நான்கு மணி சேர்ந்த கொத்து ஒன்று இடதுபுறத்திலும் இருக்கின்றன சுரோணித சுக்கிலம் கலந்து கர்ப்பம் தரிக்கின்ற காலத்தில் மூன்று சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையும் நான்கு சேர்ந்த கொத்தில் சம்பந்தப்பட்டால் பெண் குழந்தையும் பிறக்கும் புணர்ச்சிக் காலத்தில் வலதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் ஆணும் இடதுபுறம் சாய்வாக புணர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கும்